நெய் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஓமம் முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு அரை கப் உப்பு ருசிக்கிறப்ப வெண்ணெய் எழுதுனெய் ஒரு டேபிள் சோடா மாவு ரெண்டு சிட்டிகை ஓமம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை அரிசி மாவு கடலை மாவு ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சுட்டு ஒரு பவுல்ல கட்டி இல்லாம எடுத்து கலந்து பொட்டி வச்சிடணும் ஒன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் எங்கேயும் நின்றுடக்கூடாத உப்பு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் மிக்ஸிட்டு இன்னும் ஒரு பவுலில் வெண்ணெயும் சோடாமாவையும் எடுத்து கையிலே ஃபிங்கர்ஸ்லேயே நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா தேய்ச்சி தேய்க்க அந்த வெண்ணையும் சோட மாவும் கலந்து நுறச்சிக்கிட்டு வரும் கலரும் சேஞ்ச் ஆகும் அப்போ இந்த இந்த அரிசி மாவு மிக்சரை எடுத்து அதில் கலக்கணும் நல்லா அதுப்பையும் கையில் நல்லா ஃபிங்கர்ஸில் வச்சு நல்ல மாவு தேய்ச்சி விடணும் எல்லா இடத்துலையும் வெண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவு நல்லா பெசிஞ்சிக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதுலேயும் கலந்து நல்லா கலந்து விட்டுடணும் நல்லா கலந்து பிசைஞ்சிட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த முறுக்கு பெழியிற குழாயை எடுத்து அதில் உள் பக்கம்லாம் நல்ல எண்ணெய் தடவிடணும் அப்புறம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ இந்த ஸ்டார் மாதிரி இல்லை ரவுண்டு ஒரே ஒரு சிங்கிள் ஹோல் இருக்க மாதிரி இதை பெழியறதை எடுத்து அதுலேயும் நல்லா எண்ணெயை தடவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காயறதுக்குள்ள இந்த முறுக்கை பிழையறதுக்குள்ள அந்த மாவு போட்டுட்டு இந்த எண்ணெய் காஞ்சதும் போட்டு நல்ல பிழைஞ்சு பெரிய சாக வேணாலும் முறுக்கு செஞ்சுக்கலாம் இல்லை சின்ன சின்ன வேணாலும் முறுக்கை ஒரு ரவுண்ட் என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி போட்டு எடுத்துட்டு நல்ல கோல்டன் கலராக ஒன்று திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஓம முறுக்கு தயார் இதை வந்து மிட்டாய் முறுக்குன்னு சொல்லுவாங்க அதை ஏன்னா ஊட்டவனே வாயில் போட்டவனே நல்லா கரைஞ்சிரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களையும் மீண்டும் சந்திப்போம்